அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலே தேசி மனுவேல் இதனால் தலைப்பு நேர மேலாண்மை செர்டோரியஸ் என்கிற மன்னர் ஒருவர் இருந்தார் ஒரு தன்னுடைய அரண்மனையில் அங்குள்ள அரங்கத்தில் வீரர்கள் அனைவரையும் கூட செய்தார் அவர்கள் முன்பு இரண்டு குதிரைகளை நிறுத்தினார் மற்றொன்று நோஞ்சானாக இருந்தது அந்த வலிமையான குதிரைக்கரியில் ஒரு நோஞ்சானையும் நோஞ்சான் குதிரைக்கரியில் ஒரு தசைகள் திரண்ட ஒரு கட்டுமஸ்தான ஒரு வீரனையும் அவர் நிறுத்தினார் நோஞ்சான் மனிதனோ வலிமையான குதிரையின் வாலில் இருக்கும் முடியை ஒவ்வொன்றாக பிடுங்கினான் திடமானவனோ நோஞ்சான் குதிரையின் வாளை ஒட்டு இழுத்தான் அவன் வெகுநேரம் போராடியும் அவனால் அந்த குதிரையின் வாழை துண்டிக்க முடியவில்லை நோஞ்சான் மனிதனோ வெகு அந்த வலிய குதிரையை வாளில்லாமல் செய்துவிட்டான் செட்டோரியஸ் எழுந்து நின்று அவர்களிடம் இப்போது புரிந்து கொண்டீர்களா வெறும் முரட்டுத்தரமான வலிமையை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது ஒரு நாடு ஒரே சமயத்தில் எல்லா எதிரிகளோடும் மோத முடியாது ஒவ்வொன்றாக எதிர்கொண்டு வீழ்த்தூதில்தான் வீரம் அடங்கியிருக்கிறது அதற்கு தகுந்த நேர மேலாண்மையை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினார் அப்போதுதான் சிரமம் இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியும் என்று உரையாற்றி அவர்களை நல்வழிப்படுத்தினார் ஆம் அயற்சியும் அழுப்பும் ஏற்படாமல் வாழ நாம் நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றிருக்க வேண்டும் நாளைக்கு என்ன செய்வது என்று கூட அல்ல இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதையும் யோசிப்பதுதான் சரியான நேர மேலாண்மை நேற்று போலவே இன்றும் இருந்தால் இன்று என்கிற ஒன்று தேவையில்லாததாக இருக்கின்றது கடிகாரத்தில் இருப்பவற்றை முள் என்று சொல்வது சற்று ஏமாந்தால் அவை குத்தி விடுவதால் தான் ஆகவே சிந்திப்போம் நேர மேலாண்மையை கடைபிடிப்போம் நன்றி